وقال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم ان انفسكم واهليكم نارا وقودها الناس والحجاره وقال تعالى اذا وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِنْ مَنْ دَعَى إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم كُلُّكُمْ رَاعٍ وَكُلُّكُمْ مَسْئُولٌ عَنْ رَعِيَتِهِ صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய மேலான சகோதர்களே பெரியார்களே அல்லாஹ் சுபகானா இந்த உலகத்துடைய சுருக்கமான காலத்தை மனிதனுக்கு சோதனையாக அல்லாஹு தாலா ஆக்கி வச்சிருக்கிறார் உலகத்துல வாழக்கூடிய காலம் ரொம்ப சுருக்கமான காலம்தான் ஆனா மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டமும் சோதனைக்குரியதாகவே இருக்கு மனிதன் ஒவ்வொரு கட்டத்தை கொண்டும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லா விரும்பக்கூடிய முறையில அவன் நடந்து கொள்ளவும் மேலும் அல்லா மாற்றமான அமைப்புல அவனுக்கு நடந்து கொள்ளவும் ஒவ்வொரு கட்டத்தை கொண்டும் அல்லாஹ சந்தோஷப்படுத்தவும் அல்லாஹு வெறுப்படையை செய்யவும் இந்த உலகம் இந்த முழு உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுமகானுவா அந்த அமைப்புல தான் அல்லாஹூத்தாலா ஆக்கி வச்சிருக்கிறார் மனிதனுடைய உள்ளங்கள் உள்ளங்கள்ல செல்லது அல்லாஹு தாலா உள்ளங்களை கவரக்கூடியதாக சில வர்த்தக இந்த உலகத்துல படைச்சிருக்கிறார் அதோட மனிதனுடைய தொடர்புகளையும் அல்லாஹுக்கால ஆக்கி வச்சிருக்கிறார் மனிதன் இந்த வஸ்துக்களோட தொடர்பு கொண்டு கொண்டு அல்லாஹுடைய வாழ்வதுதான் ஆகப்பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு காரணமாக அமையும் இந்த மறைவிற்கு உலகத்தில் வாழக்கூடிய காலங்கள்ல எல்லா நிலைமைகளையும் அல்லாஹுக்காலுடைய ஞாபகத்தோட அல்லாவுடைய சிந்தனையோட அல்லா விரும்பக்கூடிய முறையில் நடந்து கொள்வானோ அல்லா குரான் தெளிவாக சொல்லி காட்டுறானே இந்த பொதுவாகவே இந்த உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் சோதனையாக ஆக்கி இருக்கிறான் அல்லாஹுல சொல்றானே என்னென்ன ஜீனத்தல்லஹா இந்த பூமியுடைய அலங்கார பொருட்களாக கவர்ச்சியான கவர்ச்சியான வஸ்துக்களாக நான் இந்த எல்லா படைப்புகளையும் வஸ்துக்களையும் ஆக்கி வச்சிருக்கிறோம் ஏன் நாம் இப்படி ஆக்கியிருக்கிறோம் என்று சொன்னா உங்களைய சோதனை செய்யறதுக்கா என்ன சோதனை என்று சொன்னாஹும் உங்களை யார் இந்த வஸ்துக்களோட புலங்கிக் கொண்டே அல்லாஹு விரும்பக்கூடிய நன்மையான காரியங்களில் ஈடுபடுறாங்க என்பதை பார்க்கறதுக்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த உலகத்தை இந்த அமைப்புல கவர்ச்சியாக ஆக்கி வச்சிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குரானின் மூலம் தெளிவாக விளங்கப்படுத்துற ஆகணும் கண்ணியமான சோழர்களை பெரியார்களே இந்த உலகத்துடைய முழு வாழ்க்கையும் சோதனைக்குரிய இடமாக அல்லாஹால் ஆக்கியிருக்கிறார் இந்த சோதனைகளுடைய முடிவு என்னத்தோ அன்றைக்கு வெளியாகும் வெற்றி பெற்றானா அல்லது தோல்வி அடைந்தானா என்பது விளங்க வரும் சக்கராத்துடைய நேரத்தில் இன்றைக்கு நாங்க எத்தனையோ விஷயங்களை நாங்க சரி கண்டு செஞ்சு கொண்டே இருக்கிறோம் நான் சரியத்தான் செய்யறேன் நான் முடிவு செய்ல்லதாக முடிவு செய் அதை வச்சுத்தான் எங்க முடிவு அல்லாஹாக்கி தருவார் சுஃபியானை சொல்றாங்க மக்கள் அவங்களுக்குள்ளனிர் சில கெட்டோ சில நல்லவங்கெல்லாம் அறிக்கையில் சொல்றோமோ அல்லோட பார்வையில கெட்டவங்களை அறிக்கையில் சில நேரம் யார நாங்க கெட்டோம் என்று சொல்றோமோ அவங்க அல்லார பார்வையில் நல்லவங்களா இருக்கேன் யார நல்லவங்க சொல்றோமோ அவங்க அல்லார பார்வையில மாற்றமும் இருக்கையிலும் கணியத்துக்குரிய மேலாண் சோழலே பெரியார்களே இந்த அடிப்படையில் அல்லா சுதானா இந்த உலகத்துல சோதனையுடைய அடிப்படையில எங்களுக்கு கொஞ்சம் காலங்களை நேரங்களை தந்து இந்த உலகத்துக்கு அல்லாவு தாழ அனுப்பி வச்சிருக்கிறார் யார் மறைவான விஷயங்களை நம்பி அல்லாஹாலுக்கு மறைச்சி வச்சிருக்கிறானோ அந்த விஷயங்களை நம்பி இந்த உலகத்துடைய வெளிரங்கத்தை தந்து மயங்கிராம அந்த தன்னுடைய கவனத்தை ஆபுரத்தின் பக்கம் வச்சுக்கொண்டு முயற்சிகளில் ஈடுபடுறாங்களோ அல்லா சுபான அவங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பான் இந்த துணியாலையும் ஆபரத்தையும் அல்ல கண்ணியமான சவாலே பெரியார்களே சல்லோல்ல சொன்னாங்களே ஒரு மனிதனுடைய மவுத்துடைய நேரம் இருக்கிறேன் அல் தான் அது அவருடைய சந்தோஷமான நேரம் மௌத்தாக கூடிய நேரம் தான் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் என்ன அவருக்கு மௌக்க கொடுக்கிறது தான் சந்தோஷமான நாள் மௌத்தாக கூடிய நாள் ஒரு கணவர் சொல்லலா சில மகளுக்கு முன்னால் ஒரு ஜனாதா போய் கொண்டிருந்தது நிம்மதி அடைஞ்சவர் என்று சொல்றீங்க மக்கியோவ நிம்மதி அடைகிட்டாங்க ஒரு மனிதன் பூமினாக வாழ்ந்தார் அவன் துணியாவுடைய கஷ்டங்கள் துணியாவுடைய துன்பங்கள் துணியாவுடைய சோதனைகள் நோவினைகள் இருந்து அவன் நிம்மதி அடைகிறான் இந்த உலகத்தில் கட்டமும் கட்டத்திலேயும் அல்லா விரும்பக்கூடிய முறையில நடக்கிறது அது ஒரு பெரிய சூழலை மனிதனுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு தொடர்பான இல்லை வீட்டிலே இருந்து கொண்டு எங்கிற காலம் கழியுதில்லை பல இடங்களுக்கு போறோம் பல கட்டங்கள் பல சந்தர்ப்பங்கள் ஒரே அமைப்புல வாழ்க்க போவதில் செழிப்பான நிலைமைப்படுவதை நெருக்கடியான நிலைமைப்படுவதை சில கட்டங்கள் கவலைக்குரியதாக அமைதி சில கட்டங்கள் சந்தோஷத்துக்குரியதாக அமைதி சில கட்டங்கள் சிரிக்கக்கூடியதாக இருக்குது சில கட்டங்கள் அளக்கூடியதாக இருக்குது இப்படி பல நிலைமைகள் மனிதனுடைய வாழ்க்கையாக்கி வச்சிருக்கிறார் அதுதான் சோதனை என்று அது லேசில் ஆனா அந்த அந்த நிலைமையில அல்லா பொருந்தக்கூடிய முறையில் நடந்து கொள்வதே அதுக்கு பெரிய உழைப்புகள் முயற்சியும் செய்யப்படும் உள்ளங்கள் சீராகணும் அப்பதான் எல்லா நிலைமையிலையும் அல்லா திரும்பக்கூடிய அவருக்கு அல்லா மவுத்துக் கொண்டே அவருக்கு இந்த உலகத்துடைய துன்பங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் இருந்து அல்லாவுக்கு அல்லாவுக்கு ஈரேற்றம் கொடுக்கிறார் அவர் மவுத்திலிருந்து நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் இதுக்கு மாற்றமாக இந்த மனிதன் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் அல்லாக்கு மாற்றமான வாழ்க்கையை வாழ்கிறானோ தன்னுடைய விருப்பப்படி வாழ்க்கையை அமைச்சு கொள்றானோ பெரியார்களே அப்படியா கொண்டு அவங்க இந்த உலகத்துல வாழ்றதுனாலதான் சோதனைகள் வந்து கொண்டிருக்க யாரெல்லாம் இந்த உலகத்துல அல்லாக்கு மாற்றமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ பாவங்களை செஞ்சு கொண்டிருக்கிறார்களோ ஹராத்த செஞ்சு கொண்டிருக்கிறார்களோ அல்லாக்கு விருப்பான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அதனுடைய பாதிப்பு அவங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கு ஏற்படுவது பாவம் செய்யக்கூடியவங்க அதிகரிச்சிட்டாங்க தவறுகள் செய்யக்கூடியவங்க அநியாயம் செய்யக்கூடியவங்க கூடிட்டாங்க அவங்களை வச்சுட்டா இந்த உலகத்துக்கு நிலைமைகள் உண்டாகவே உலகத்துடைய நிலைமைகள் மாறுதே நல்ல நிலைமைகள் உண்டாகவே நல்ல செயல்களைக் கொண்டு மாற்றமான நிலைமைகள் மாற்றமானவருடைய செயல்களை கொண்டு உண்டா சொன்னாங்க அரச ம நிம்மதி கிடைக்குது முதலாக ஒரு பாவியான மனிதன் அல்லா மாற்றமான வாழக்கூடிய மனிதன் அவர தொண்டு மக்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நிம்மதி எந்தெந்த ஊரில் பார்வைகள் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மரம் மட்டைகள் நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் கணியத்துக்குரிய மேலாண் சோர்லே பெரியார்களே இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய சரியான ஹதீஸ் இந்த ஹதிஸ் அவிச்சியை தெளிவாக கொண்டு விலகி இந்த உலகத்துடைய நிலைமைகளை அல்ல மாற்றி அமைக்கிறது மனிதனுடைய செயலை கொண்டு தான் அதுல காப்பீர்களுடைய செயல் அல்ல முஸ்லீம்களுடைய செயல் ஏன்னா காப்பீர்களுக்கு இந்த உலகத்தை அல்லாத்தாலும் சரியான காப்பீருக்கு இந்த உலகம் சொருக்கம் என்று சொன்னாங்க நபி சொல்லுள்ள அவன் செயலை கொண்டு நாங்கள் திறந்து போவதும் இல்லை அவன் நல்ல செயல்களை கொண்டு அவன் கிட்ட ஈமானே இல்லை அவன செயல் இப்படி நல்லதாக இருக்க எல்லா செயலும் நல்லதா விளங்கினாலும் அது நல்லதல்ல அதுக்கு நன்மை இல்ல அதுக்கு கூலி இல்ல அது அல்லவுடைய பொருத்தம் கிடையாது அது எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் சரி எதா பட்டாலும் சரி எனவே அவங்களோட நல்ல செயல்களாலேயோ அல்லது அவங்களோட கெட்ட செயல்களாலேயோ இந்த உலகத்துல நிலைமைகள் மாறுறது இல்ல இந்த உலகத்துல நிலைமைகள் மாறுறது எங்களோட செயலை வச்சுதான் முஸ்லீம்களுடைய செயலை வச்சுன்னா முஸ்லீம்கள் எல்லா கட்டுப்பாடுகளும் எல்லா சட்ட திட்டங்களும் தான் குரான் ஹரீஸ்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம் அது களிமாவை சொன்னவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் களிம அல்லா ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தான் அல்லா ஏற்றுக்கொள்ளாதவங்க அல்ல அல்லா ஏற்றுக்கொள்ளாம வாங்க ஒருத்தன் அதே நேர்மையில மௌத்தா போனா அவனுக்கு நிரந்தரமான நரம்பு எனவே துன்பங்கள் அவங்களுக்கு இருக்கிறது அதனால இங்கேயாவது ஒரு சந்தர்ப்பம் இன்பங்கள் சொர்க்கமாக நேரத்தில் கட்டுப்பாடான வாழ்க்கையை தான் வாழும் என்னென்ன சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம் என்னென்ன முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறோ அந்த அடிப்படையில் இவர் தங்க வாழ்க்கையை அமைச்சுக் கொள்வோம் இவருக்கு இந்த உலகத்திலே வாழ்க்கை சிறைச்சாலையை போல மறியல இருந்து வெளியாக கூடிய நாள் தான் சந்தோஷமான நாள் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எப்படி முடிவு செய்யப்படும் அதுல இருந்து வெளியாகக்கூடிய நாள் எவ்வளவு சந்தோஷமான நாள் ஆயிருக்கு இதே போல ஒரு மூமி இந்த உலகத்தில் இருந்து வெளியாகக்கூடிய நாள் பௌத்தாக கூடிய நாள் அந்த ஜெயில இருந்து வெளியாக விட சந்தோஷமான உண்மையான நல்ல பூர்த்தியான கூலிகளை கொடுக்கறதும் இல்ல அல்லது ஒரு மனிதர்களுடைய பாவமான செயல்களுக்கு உரிய தண்டனைகள் இந்த உலகத்துல கொடுக்கிறதும் இல்ல அல்ல சந்தர்ப்பங்கள் கொடுத்திருக்கிறார் போற அளவு போங்க எவ்வளவு போயிடலுமோ அவ்வளவு போங்க செஞ்சிட்டு வாங்க திருப்பி நாங்க சொல்லு இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் அல்லாட முடிவு அதுக்கு பின்னால் என்ன செய்யப்படும் உங்களோட முயற்சிகளுக்கு பூர்த்தியான புலிகளை நாங்க ஆக்கிரத்துல தான் தருவோம் தேமுத்து நாளில தான் தருவோம் ஜன்ன யாரு நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு ஜன்னா தள்ளப்படுறாங்களோருக்கம் போறாங்களோ அவங்க நிச்சயமாக வெற்றி பெற்றுட்டா வெற்றி என்ற அல்பா வெற்றி உலகத்துடைய வெற்றிகள் கிடைச்சா இது எல்லாம் தற்காலிகமான நிலையான இது என்ன வெற்றியா இது சில நேரம் நாங்க சம்பாரிச்சு சம்பாரிச்சு அனுபவிக்கக்கூடிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே மூட்டு வந்துடுது சில நேரம் நோயாளியா போயிடாரு அனுபவிக்க கிடைக்கிறது இல்லை அனுபவிக்கிறாங்க வீட்டுல மூணு நாள் வேலை காலம் இருக்கிறாங்க சாப்பிடுறாங்க சாப்பிடுறாங்க வத்தலாமம் சாப்பிடறாங்க ரொம்ப ருசியான இன்பமான சாப்பாடு எல்லாம் ஆனா முதலாளிக்கு மொசுக்கு அவருக்கு ரெண்டு ஸ்லைஸ் பான் ஒரு பிளெயின் டீ இப்படிதான் அவருடைய நிலைமை இவர சம்பாதிச்சது யாருக்காக இவருக்கு அனுபவிக்க கிடைக்கிறது இவருக்கு ஒரு சந்தோஷமா ஒரு பயணம் செய்யலாது ஒரு தேவையான சந்தோஷமான காட்சிகளுக்கு போய் போய் வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல எவ்வளோ சொத்துக்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறார் இவருக்கே தெரியாது இவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கிறது சொல்லி அந்த அளவு ஆனா யாரை யாரோ அனுமதிக்கிறார் இவருக்கு அனுமதிக்க சந்தர்ப்பம் இல்லை இவர் எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் எவ்வளவு சாப்பிடல மேலான சவரில் ஒரு பிளேட் சாப்பாடு சாப்பிடலாம் ஒரு ரெண்டு ரொட்டி சாப்பிடையில கூட சம்பாரிச்சு இருக்கிறார் கூட இருக்கிறது எத்தனை ஆடைகள் அணியலும் ஒரு ஆடை ரெண்டு ஊரு அடிச்சுட்டா சொல்லுவாங்க சோமில்லை ஒன்றுக்கு மேல ஒன்றாக ஒரு மூணு நாள் உடுப்பு உடுத்துட்டா ரொம்ப பொறுமையான உடுப்புகள் அவரை மக்கள் வேற மாதிரி பார்ப்பான் வாகனங்கள் இருந்தாலும் ஒரு வாகனத்தில் பயணம் செய்ய எவ்வளவு தோட்டங்கள் இருந்தாலும் பணங்கள் இருந்தாலும் அனுபவிக்க போறது வேற அனுசரணை குறிப்பிட்ட ஒரு அளவு எல்லா மக்களும் எவ்வளவு அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்களோ அந்த அளவு தான் அனுபவிக்க சில நேரம் அந்த அனுபவிக்க கிடைக்கில்லை பலர்களுக்கு அந்த அளவு அனுபவிக்க கிடைக்கிறது என்ன வாழ்க்கை முயற்சத்தனையோ மடங்கு எவ்வளவு தேவையோ அதை விட பல மடங்கு நாங்கள் முயற்சி எங்க முயற்சியில பார்த்தா உலகத்துலேயே செய்யக்கூடிய முயற்சியில பார்த்தா ஏதோ இந்த உலகத்து வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை போல விளங்குது எங்க செயல்களை பார்த்தா கவலைகளை பார்த்தா நாங்க ஓடுற ஓட்டத்தை பார்த்தா முயற்சிகளை முயற்சி ஆகத்துக்கு வாயால சொல்றோம் அதுதானே வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அழுத்தான் என்றும் அப்ப நிரந்தரமான வாழ்க்கைக்கு எவ்வளவு முயற்சி செய்யணும் இது பொய் வாழ்க்கை நாங்க நாங்கள் எல்லாரும் பேசிக்கொள்றோம் இது என்ன பொய் ஏமாற்றம் என்றோம் இந்த ஏமாற்ற முயற்சி இந்த பொய்க்கு முயற்சி செய்த முயற்சியை உண்மை விளங்கு முயற்சிகளை கவலைகளை பார்த்தா அந்த கவலைப்படுறோம் கணியத்துக்குரிய மேலான சோர்லே பெரிய வெற்றி என்றது ஒரு மனிதனுக்கு உண்மையான வெற்றி கிடைக்கும் போது மௌத்துக்கு பின்னால்தான் எவன் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட சீராக வேண்டியிருக்கு எங்களோட கவனங்கள் ஆகத்தின் பக்கம் திருப்பட வேண்டியிருக்கு எங்களை மாத்திரம் அல்ல மனைவி மக்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் அனைவருடைய எல்லோருடைய கவலைகளும் கவனங்களும் ஆகத்தின் பக்கம் திருப்படும் ஒரு மனிதனுடைய முடிவுடைய நேரங்கள் யாருக்குமே தெரியாது பெரிய பெரிய பிளான் பண்ணி பெரிய பெரிய திட்டங்கள் போட்டு முயற்சிகள் செய்யறோம் வருஷ கணக்கு தொண்ணூத்தி வருஷம் திட்டத்திலே துணையோ விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது என்ன ஆரம்பிச்ச முதல் வருஷத்தை இவரும் கபல் கொள்ள போயிடறார் வருஷத்துல திட்டத்தில் முயற்சியில் ஈடுபடுறார் ஆனா இவரது நிலைமையில பார்த்தா இப்படி முயற்சிகள் செய்ய வானு சொல்ல இல்ல வாழ்க்கையில தேவைகள் எந்த அளவு வாழ்க்கையில் தேவையோ அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் முடிவு செஞ்சிருக்கிறார் என்னோட குட்டியெல்லாம் நாங்க சம்பாரிச்சு வச்சா தான் அவங்க எல்லாம் அனுபவிப்பா என்பதில்லை சம்பாரிச்சு வச்சாம பிள்ளைகளுக்கு அனுபவிக்க கிடைக்கல இன்னைக்கு ஒன்றுமே புள்ளை குட்டிகளுக்கு சேர்க்க இல்லா இன்றைக்கு ஒரு சொந்த ஊடுசரி வாங்கிக் கொள்ள இல்ல பாப்பா ஆனா இன்னைக்கு பிள்ளையில பார்த்தா மாஷா பெரிய வசதி வாய்ப்புகளோட பெரிய சொத்து செல்வங்களோட இருக்கிறார் எவ்வளவு பெரிய சொத்துணைவங்களா இருந்தாங்க இன்றைக்கு பார்த்தா புள்ளைக்கு ஒன்றுமே ஒன்றுக்குமே வழி இல்லாமல் இருக்கிறாங்க உள்ளே எல்லா ஊர்களையும் எல்லா கிராமங்களிலேயும் எல்லா இடங்களிலும் உள்ள நிலைமைகள் தான் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் அனுபவிச்சு கொண்டு இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் எனவே கண்ணியத்துக்குரிய வேளாண் சோழே யார் யாருக்கு அல்ல எவரும் என்னென்ன முடிவு செஞ்சிருக்கிறானோ அது கிடைச்சித்தான் அதை யாராலையும் இல்லாமல் ஆக்கேதா மனதற்கு கிடைக்க இருக்கிறத யாராலையும் இல்லாமல் யாருக்கு அல்ல ஒரு மனிதனுக்கு எதிர்ப்பு பொறுக்கவும் எங்கதாக பாதுகாக்க இல்லாத ஏற்பாடுகள் எங்கதாக செய்யத்தான் செய்யாதான் செய்ய தொடர்பு அல்ல உருவாச்சா செய்வார் அல்லா பொறுப்பு இருக்கிறார் நாங்க துனியாட விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தி ஈரோப்பங்களாக ஓடி ஓடி அலைஞ்சி அலைஞ்சி துணியா துனியா துணியாட உலகத்தை மட்டும் சேர்த்து கொடுத்துட்டு போறோம் ஒன்றும் நடக்க போறதில்லைவர் அப்துல்லா அசீத் ராம சொல்லாரே உடைய காலத்துல அவங்க பௌத்துடைய நேரத்துல மக்கள் சொன்னாங்களே நீங்க ஆட்சி செஞ்சுட்டு போறீங்க ரெண்டு வருஷம் ஆட்சி செஞ்சா இருந்து அப்துல்லா சீத்ராமன் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க இவ்வளவு ஆம்பள பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்க சொன்ன பிள்ளையில நான் சாலிஹான பிள்ளையில ஆக்கியிருக்கிறேன் நல்ல பிள்ளைகளாக அல்லஹ பயப்படக்கூடிய பிள்ளைகளாக தப்பு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது அல்லஹ்கிறான் அவன் தப்புவாவுடைய பொறுப்பெடுக்கிறதா அல்லா சொல்லியிருக்கிறான் அல்லா பொறுப்பெடுக்கக்கூடிய நிலைமை அது எனக்கு போதும் நாட்டில சேர்த்துக்கொள்ளுமோ எவ்வளவு சம்பாதிக்கலுமோ பதவிகளுடைய நோக்கமே அழா போச்சு பதவிகளுடைய நோக்கங்கள் ஒரு காலத்துல இருந்திருக்கும் சேவை ஆனா இப்ப சேவை அல்ல தேவை அவங்க சேவைக்குதான் இப்ப பதவிகள் பட்டம் பதவிகள் எல்லாம் உசுறு போனாலும் பரவாயில்ல அதை அடையலுக்கு இவ்வளவு முயற்சி தந்த தேவைக்கு பூர்த்தியா கூட குறைவத்து செல்வங்களை சேர்த்துக் கொள்ளையிலும் அது ஹலாலோ அறாமோ அதெல்லாம் புறவைக்கு பார்ப்போம் அலால அறாம் எல்லாம் பின்னால பார்ப்போம் ஆனா சொத்து சேர்க்கையிலும் துணியத்துக்குரிய மேலான சோர்லே பெரியார்களே அதனால தங்க அப்துல்லா துல்லாலே அவங்கள்ட்ட கேட்டாங்க ஆட்சியில் இருந்துட்டு போறீங்க பிள்ளைகளுக்கு ஏற்பாடு செய்ய போறீங்க இந்த இது உங்கள்ட இருக்க கூடாது சொந்தமானது அவங்களுக்கு சொந்தமானதே கொடுக்க சொன்னாங்க சோர்ல பெரியார்களே கையுடைய வரலாறு அல்லா கொடுத்தான் அல்ல வாக்களிச்சிருக்கிறான் கண்ணியமான சோறே பெரியார்களே நாங்க செய்ய வேண்டிய வேலை என்ன முழு முழுக்கவனம் செலுத்தினால பொருட்படுத்தம் சந்திரன் நிலைமைகள் எல்லாம் அவன் வியாவரங்கள லாபத்தை உண்டாக்குறது நஷ்டத்தை உண்டாக்குறது கையில இருக்கிறதில் அதை தங்க வைக்கிறது அதை அப்படியே இல்லாமக்கிறது அன்னைக்கு ஒரு சகோதரருடைய விஷயத்தை பற்றி சொன்னாங்க இருக்கிறார் கோடிக்கணக்கு சம்பாரிச்சிருக்கிறார் ஒரு ஆக்சிடென்ட்ல நோயாளியா இருக்கிறார் கோமா எந்த அளவு செலவழிச்சாங்கன்னா இருக்கிற பணம் எல்லாம் செலவழிச்சு கடைசி யூனிவர்சிட்டியில லெக்சரா இருக்கக்கூடியவர் சவுதியில யூனிவர்சிட்டியிலே மாணவர்கள் கிட்ட அந்த படிச்சு கொடுக்கக்கூடியவங்கள்ட்ட சல்லி சேர்க்க வேண்டிய நிலைமை வருது எ கோடி சம்பாதிச்சார் எல்லாத்தையும் தான் நாங்க ஒருவரங்க அவருக்கு ஒரு கிஃப்டி வருஷம் லட்சம் செலவழிச்சிருக்கிறான் ஐம்பது லட்சம் கண்ணியத்துக்குரிய மேலா சொல்லி அல்லாட கையில இருக்கு கொஞ்சம் சம்பாதிக்கிறோம் பெரிய அமைப்பு ஒன்றும் இல்ல அதை பெரிய அமைப்புல சேர்த்து அதெல்லாம் இல்லாமக்கிறது நல்லா இன்றைக்கு பெரிய அமைப்பு யோசிக்கிறோம் எவ்வளவு கொடிக்கத்தி பறந்தவங்க இருக்கிறார் ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க பெரிய அமைப்பிலையும் இருக்கிறார் கண்ணியத்துக்குரிய மேலான சோழிலே பெரியாரைமைகளை மாற்றி அமைக்கிறது அல்லா சுமஹானு அவன் கையில தான் எல்லா விஷயங்களும் நிலைமைகளை பொருத்தமான ஒரு பூமியனுக்கு அல்லாஹ் நலவத்தான் என்ற கருத்துக்களை ரசூல்ல சொன்னா சாஹிப் அதி சுந்திருக்கு ஒரு பூமியினுடைய விஷயம் ஆச்சரியமா இருக்குதுன்னு சொன்னாங்க என்ன என்ன என்ன ஆச்சரியம் பூமியினுக்கு ஏற்படுற எல்லா நிலைமையும் நலவு தான் பூமியனுக்கு எல்லா நிலைமைகளும் அது நலவான காசு கருதிய அறிக்கை கிடைச்சாலும் துனியா கிடைக்கல என்றாலும் அளவு தான் அவர் பணக்காரா இருந்தாலும் அவருக்கு நலவு தான் ஏழையா இருந்தாலும் நலவு தான் இன்றைக்கு எங்கட உள்ளங்கள்ல துனியாவுடைய முகம் பெற்றிருக்கிறதுனால துன்யசு புரிய மேலான வச்சு மட்டும்தான் சீராக அவருக்கு அல்லாவோட நேரடியான தொடர்பு உண்டாகிட்டு துனியாட நிலைமைகள் கொஞ்சம் முன்பின் இருக்குது அவர் அதே ஆளாத்துல இருக்கிறார் கஷ்டவாலியா இருக்கிறார் இலையா இருக்கிறார் அவருக்கு அல்லாத தொடர்பே இல்ல அத மாதிரி நான் முடிவு செஞ்சிட்டோம் எங்கட உள்ள மாபத்து இருக்கிறதுனால கண்ணிய ஒன்றுமே இல்ல அப்படி பார்த்தா செல்ல வாழ்க்கை எடுத்து மௌத்து வரைக்கும் உள்ள நிலமை எப்படி இருந்தது ரொம்ப கஷ்டங்களோட மக்காவுடைய வாழ்க்கையிலேயே கஷ்டம் தான் மதியனாவுடைய வாழ்க்கையிலேயே கஷ்டம் தான் சொல்ற ரெண்டு நாள் வயிறு நிறைய மௌத்து வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது ஒரு நாள் சாப்பிட்டா சாப்பிட வலியுங்கு மாதங்கள் அடுப்பு பத்தினவே இல்ல இப்படி எல்லாம் கழிஞ்சிருக்க வாழ்க்கை ரசூலாட ஆளாட்டம் அப்படி மனைவி மாத ஆளாட்டு அப்படி பிள்ளையுடைய நிலைமை அப்படித்தான் இருந்துச்சு ரொம்ப கஷ்டங்களோட நெருக்கடியான நிலைமையில காலங்கள் கழிஞ்சு ரசூலா விரும்பிதான் அந்த ரசுல்லான்னு விரும்பி இருந்தா பெரிய அமைப்புல வாழ்ந்துருக்கேன் ஆனா ரசுல்லா அப்படி விரும்ப இல்ல ரசுல்லா விரும்பினாங்க சாதாரணமா வாழ்ந்துட்டு சாதாரணமே மவுத்தாப் போகும் ஹரீஷ வந்து இருக்கிறதே யாருலாம் இந்த உலகத்துல என்னையா ஒரு மிஸ்கின் மிஸ்கின் கூட்டத்திலேயே எழுப்பாட்டே தான் இன்னைக்கு இந்த ஹரீஸ் சென்னாலே ஆட்களுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்குது அதனால அப்படி ரசுல்லா இப்படி கேட்டிருப்பாங்க என்ன எங்களோட உள்ள துணியாவிட மாற்றிருக்குது அதனால இந்த அதிசம் படுவதில் தன்னியத்துக்குரிய வேளாண் ஆகத்து அடிப்படையில் வச்சு பார்த்தா ஒரு மனிதன் ஏழையாக வாழ்வது ஆக சிறந்தது அடிப்படையில் துன்யாவுடைய அடிப்படையில் தான் யோசிக்கிறோம் அடிப்படையில் ஒரு ஏழைக்கு பெரிய அங்கஸ்திரி சரியான ஒரு ஏழை பணக்கார சுருக்கம் போறதுக்கு முன்னால வருஷத்துக்கு சம இல்லையோக்காது வருவதை வரக்கூடிய நசீவா போடும் கஷ்டங்களை பொறுத்துக்கொள்றவங்களுக்கு தான் கூலி ஒத்த கஷ்டத்துடைய நேரத்தில் பொறுமை இழந்துட்டார ஒரு பெண்மணி ரசுல்லா ரபியுடைய காலத்துல ஒரு பெண்ணுடைய அந்த பெண் கவலையை வெளிப்படுத்திக்கிட்டா பொறுமை இழந்துட்டா அதுக்கு பின்னால பொறுத்துக்கொண்டா அதுக்கு பின்னால அந்த பெண்மணி சொன்னா நான் பொறுத்துக்கொள்றேன் பொறுமை என்றாலே ஆரம்பது அதுதான் பொறுமை ஆரம்பத்தில் ஓ ஆண்டு கத்தி பரட்டி எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கு என்ன செய்ய பொறுத்துக்கொள்வோம் அப்படி அல்ல பொறுமை ஆரம்ப நேரத்தில் ஏற்படுவோம் எப்போ ஒரு கஷ்டம் பிரச்சனை மாற்றமான நிலைமை ஏற்படுதோ அப்போ பொறுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை வந்தா அதுக்கு தான் அதுக்குதான் பெரிய நன்மை இருக்கு எங்கடா என்ன காரியங்கள் ஏதாவது நடந்தாரு சொல்லிக் கொள்றா அப்படி பிளான் பண்ண இப்படி பிளான் பண்ற அவரை பிடிச்ச அல்ல ஏதாவது என்ன செய்ய அல்லாட நாட்டம் முயற்சோல் ஏற்பட்டா அல்லாத நாட்டம் முயற்சிகள் வெற்றி உண்டாவினா தரம் இதைத்தான் நல்லா சொல்லி காப்பீடு அவங்க கடல்ல பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் பத்தி அவங்க திறமைகளை பேசிக் கொள்றாங்க ஏற்ப அவங்களுக்கு ஏதாவது சோதனைகள் வந்து நாங்க அவங்களை தர சேர்த்துட்டா அவங்க அவங்க நடந்த துன்பங்கள் ஏற்பட்டா சொல்லிக்கொள்றையா நடந்துட்டா நல்லா அமைஞ்சிட்டா அதை எங்களையோட சேர்த்துக் ஒரு காரியம் மாற்றமா அமைஞ்சிட்டா அல்லா சேர்க்கிறது நடந்துச்சு என்று வந்துட்டா இந்த காரிய நான் சாதிச்சேன் அல்லா செய்யவில்லை நான் செஞ்சேன் அல்ல செஞ்சதை சொல்றோம் கெட்டதோ ஒரு முயற்சியில அது வெற்றி கிடைச்சாலும் சரி தோல்வி உண்டானாலும் சரி அது அல்லாவை கொண்டுதான் நடக்கும் அதனால்தான் நாங்க பேசக்கூடிய நேரத்திலையும் ஏதாவது நடந்தாலும் அல்லாட உதவியை கொண்டு அது நடந்துச்சு அழுகு என்னோட வார்த்தைகளை எப்படியும் நாங்க அதனால தான் நல்லா சொல்ல لشيء إني فائل ذلك غدا إلا أن يشاء الله نبيه ان دور كاريه من الأردان للمساري ان دور كاريه تنسيئة قد ينرسل نالكنا كتاين سيئوين أني سوئ لديه إلا أن يشاء الله الله نادام إلا أن يشاء الله அல் உறு புதிய வார்த்தை உறுதி இருக்கிறேன் இந்த பாடுபட அதுக்கு தான் செய்ய அதுக்கு தான் வெளியாக இந்த நிலைமையில் அல்லாஹ் மட்டும் சண்டிக்க கூடாது இந்த புறப்பாடானோட இந்த ஒரு காரியம் நடந்தாரு அதுல பாதுகா பாதுகாத்தான் சொன்ன தொண்ணூத்தி ஒன்பதுல தப்பினார் என்றும் தொண்ணூத்தி ஒன்பதுல அது என்ன வேளான்னு சொல்லு தொண்ணூத்தி ஒன்பது நைன்டி நைன்ல அவர் தப்பினார் நூல தப்பினாரு எங்களுக்கு நூலும் இல்ல தொண்ணூத்தி ஒன்பதும் இல்ல எல்லா அல்லாட நாத்த அதுக்குதான் சொல்ற அல்லாஹ் பாதுகாத்தான் தொண்ணூத்தி ஒன்பதுல தப்பவும் இல்ல யாராலையும் தப்ப வைக்கவும் இல்லாது பாதுகாத்தான் ஒரே வார்த்தையில முடிஞ்ச விஷயம் சில விஷயங்கள பேசக்கூடிய சொல்றோம் அவர்கள் நேரம் நல்ல அந்த வார்த்தை பாதிக்க கூடாது இந்த வார்த்தை வெளியாகும் மனிதனே இக்காலத்தை காலம் என்றே கல்லி புள்ளைல நான் தான் இரவு பகல மாற்றி அமைக்கிறேன் நிலைமைகளை மாற்றி அமைக்கிறது அல்ல சுபானுவா இரவு உண்டாக்குறது அல்ல பகல உண்டாக்குறதல்ல மாதம் உண்டி வந்து போயிட்டு யாரும் அல்லா வேலை உண்ட நேரங்களில் நடக்கிற செயல்களும் அல்லா வேலை தான் நடக்குது அது நல்ல செயல் நடந்தாலும் சரி மாற்றமான செயல் நடந்தாலும் சரி சிலவங்க சொல்றாங்க என்ன ஸ்டார் மேலா சொல்லு நசாராக்கல் அதனால்தான் அடிக்கடி ஞாபகப்படுத்துறது அமைப்பு எங்க வாழ்க்கையில் இருந்து கொண்டேதான் நசராணியது நசாராணிய நசாலாக்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்குது அவனோட பேச்சு வார்த்தைகள் இருக்குது அவன செயல்கள் எங்க வாழ்க்கையில கலந்து இருக்குது அதே நமக்கு படுவது இல்லை அதெல்லாம் சரி கண்டுகொண்டிருக்கா இப்போ கூட இறக்குமதி செய்யப்படுவது பெரிய இடத்துல இதுதான் மக்கள் அதினால இந்த வார்த்தையா என்றும் புராணையில் என்னென்ன உண்மைகள் எடுத்து சொல்லப்படுவோம் அதுதான் உலகம் அழிவுமுறைக்கும் அதுதான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அமைப்பு வருஷத்துக்கு கல்யாணத்துல பார்த்தா இப்ப நின்று கொண்டு தின்றதாம் நிந்து கொண்டு தின்றது வாங்கி எடுங்க சக்தி எடுங்க வெளிப்படுத்தி நசா நீங்க ஆனா எங்களுக்கு எங்களுக்கு அது மொட்டா விளங்குது அது நல்ல முறை மாதிரி விளங்குது கையில ஏந்தி கொண்டு நின்று கொண்டு அங்கே மேலார் மாற்ற வந்த விஷயங்களை விளங்குறோம் உண்மைகளை விளங்குறோம் குரான் அதிச விளங்குறோம் ஆனா இன்னைக்கு எடுத்து நடக்கிறது கஷ்டமா இருக்கிறேன் ஒரே ஒரு காரணம் தான் அதுக்கு ஈமான்டைய குறைபாடுதான் காரணம் இன்னைக்கு உண்மைகள் எல்லாருக்கும் தெரியும் குரான் ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாமிய இஸ்லாமத்துடைய நாலேஜ் எல்லாத்தையும் இருக்குது இன்னைக்கு தானே எத்தனையோ ஜாதியில இருக்குது இன்டர்நெட்லுமா இமெயில் என்ன என்ன ஜாதியில ஒண்ணுமோ எல்லா ஜாதியிலையும் எல்லாத்தாலையும் இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்படும் இதனால இஸ்லாத்துடைய நாலேஜ் கிடைக்கிது வாழ்க்கையில் வராது இஸ்லாம் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு இன்றைக்கு அதே பாலிச்சி அசாராக்கள் அது அதன் மூலமாக இன்றைக்கு இஸ்லாத்தை அழிக்கிற தூமையை நினைக்கிறோமோ அவங்களோட பேட்டர் மேலும் நினைக்கிறோம் இஸ்லாத்து அறிமுகம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் பத்ம தத்துமே எல்லாம் குரான் ஒழுமா ஹதீஸ் ஒழுமா எல்லா ஹக்கு பாசில் எல்லாம் தெளிவா வந்துடும் அதனால அறிவு கிடைக்கும் வாழ்க்கையில் வராது வாழ்க்கையில் வரத்துக்கு ஈமான் தேவை சீரானுடைய நூல் தேவை நடக்கமா எல்லாம் நல்லா தெரியும் இருக்குது ஈமான் பிரகாசம் இல்லை அதனால் எடுத்து நடக்க கஷ்டம் சரிதான் எதுவாரு என்ன செய்ய இந்த காலம் அப்படி காலம் அுவார் சேர்த்துவாறு சூழல் அப்படி இருக்கிறேன் எங்களையால தானே உண்டாகும் இருக்கிறேன் எங்களையால தான் நல்ல மாகோல் உண்டாவது எங்களையால்தான் கெட்ட மாகோல் உண்டாவது நாங்க ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல காரியத்தை செஞ்சோம் அது நல்ல மாஹோல் நல்ல விஷயங்கள ஒரு நாலு பேர் சேர்ந்து நல்ல விஷயங்களை பேசுவோம் அதுல அந்த அந்த இடத்துக்கு ஒரு அஞ்சாவது ஒரு ஆள் வந்தா அது ஒரு நல்ல மாஹோலா அவருக்கு அமைது நாங்க நாலு பேர் சேர்ந்து பாவத்தை அராத்த தவறுகளை மாற்றமான விஷயங்கள்ல ஈடுபட்ட வேண்டாம் இது அஞ்சாவது ஆள் வந்தார்னா அவருக்கு அது கெட்ட மாவோலா அமைது சூழல் எங்கள்தான் உண்டாவது சூழலால மனிதன் மாறலாம் என்று சொல்றோம் ஆனா சூழல் யார சூழல் சூழல் என்றது வானத்திலேந்து வாறதா அல்லது கூவிலேந்து வாரதா சூழல் உண்டாது கெட்ட பிள்ளை எங்கள ஒரு அரபு பேசுது பேசுது அதுக்குள்ளே அதுக்கு அரபு தெரியாது நேரத்தில் அது ஒண்ணுமே தெரியாது ஒரு பாசையும் தெரியாது சூழலு கொண்டாடக்குள்ள அப்படி பேசுது கஷ்டமான பாசைகளையும் பேசுது நல்ல பழவுது அல்லது கெட்டோட பழவு சூழல்ல சொன்னாங்களே இஸ்லாம் பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் அது இஸ்லாத்து அமைப்புலேயே தான் பிறக்குது என்ற அது அல்லாத உற்பத்தியே படைக்கிறது அல்ல உருவாக்குறது அல்ல உற்பத்தி செய்வது அல்ல உண்டாக்குறது அல்ல இந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் இந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் அமைச்சது அல்ல எனவே அது அல்லாவுக்கு வலுப்படக்கூடிய மாதிரி தான் நல்லா அமைக்கிறான் இந்த கல்பு அல்லா சுதாணத்தால சக்கரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இந்த உடலத்தை அமைச்சிருக்கிறான் மேல்களே பெரியார்களே சூழல்கள் எங்களையே கொண்டுதான் உண்டாகும் இஸ்லாம் பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் இஸ்லாத்துடைய அமைப்பிலேயே தான் பிறகு இல்ல அண்ணா அந்த பிள்ளையுடைய உமா வாப்பா தாய் தந்தையர்கள் அந்த பிள்ளையாக அல்லது ஒரு கிறிஸ்தவனாக சொல்றேன்னா வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை அந்த தண்ணி கொத்தக்கூடிய தண்ணி அதுக்கு சுத்தமான தண்ணி மிக சுத்தமான தண்ணியதான் வருது ஆனா எந்த சூழல்ல விழுதோ அதுக்கேற்றமான தண்ணி ஆகும் கடல்ல விழுந்தால் உப்பு தண்ணி என்றும் கிணத்துல விழுந்தால் கிணத்து தண்ணி என்றும் சேத்துல சேத்து தண்ணி என்றும் வலிப்படக்கூடிய அல்லாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவங்களோட அது வெளியாகுது ஆனால் கண்ணியத்துக்குரிய மேலான சோழலே அந்த சூழல் தாய் தந்தையுடைய சூழல் எப்படி இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகள் மாறி ஆகணும் கண்ணியமான சோழலே பெரியார்களே சூழல்களை நாங்களே சீராக்க வேண்டிய பொறுப்புடையவங்களுக்கு தெளிவாக உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் நரகத்தில் இருந்து பாதுகாத்துக்கோங்க போகக்கூடியதை அதாவது மனிதர்களும் கற்களம் சொல்லித்தொண்டிருக்கிறார்களோ அதையும் உண்மைகளை எடுத்து நடக்கிறது எடுத்து நடக்கிறதுக்கு உண்மையை விளங்கி உண்மையை அந்த அளவுக்கு எங்களுக்கு அல்லாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது இன்பமாக இருக்கும் அல்ல பாவங்களை தவிர்ந்து கொள்வது லேசாக இருக்கும் இன்னைக்கு எங்களுக்கு நன்மை செய்வது கஷ்டமா இருக்குது நாங்கள் நன்மையில நன்மைகள் எங்களுக்கு வெறுப்பானதாகவும் பாவங்கள் எங்களுக்கு இன்பமானதாகவும் இருக்குது என்ற காரணம் எங்களுடைய விலகினம் ஹராம் என்று தெரியும் ஆனா விட்டுக் கொள்ள இல்லாது வட்டி ஹராம் தெளிவாக எல்லாருக்கும் தெரியும் தெரியாத ஒரு முஸ்லீமும் இருக்க மாட்டாங்க எல்லா முஸ்லீம்களுக்கு தெரியும் ஆனா இயலாது ஏன் ஏலாது விலகினுடைய புறப்பாடு அல்ல எதுல அழிவு வச்சிருக்கிறதா சொல்றானோ அதுல இவருக்கு வளர்ச்சி விளக்குது பற்றிய அழிக்கிறோம் இவர் சொல்றார் வளருது காரியம் நடக்குது தேவை பூர்த்தி ஆகுது முன்னேற்றம் கிடைக்குது பிரச்சனை நீங்குது கஷ்டம் நீங்குது கவலை நீங்க அவர் சொல்றார் அப்ப இவர் மூமி நார்க்குமா இவர் மூமின அறிக்கையில் அல்ல எதுல நஷ்டத்தை அழிவை கேவலத்தை வச்சிருக்கிறானோ அதுல இவருக்கு வளர்ச்சியும் கண்ணியமும் விளங்குகிறது கண்ணியத்துக்குரிய மேலாண் சோழலே பெரியார்களே அதனால தான் இந்த உள்ளங்கள்ல உழைப்பு செய்யப்பட வேண்டியிருக்கிறது உள்ளங்கள்ல பாடுபட வேண்டியிருக்கிறது உள்ளங்களுடைய அசா அல்ல சொல்றே யாயு அல்லதீனுமான் திரும்பிய சொல்லு எந்த அளவு அந்த அளவு வர வேண்டியிருக்கிற அதுக்கான உழைப்பு செஞ்சு கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது அதுக்கான முயற்சியை செஞ்சு கொண்டே இருக்க வேண்டியிருக்கு அதுக்குரிய சூழலை உண்டாக்க வேண்டியிருக்கிறது அதுக்குரிய மாபோலை உண்டாக்க வேண்டியிருக்கிறது கண்ணியத்துக்குரிய மேலான் சொல்லாக்கள் முகாரி ஷரீஃப்ல வந்திருக்கிறேன் சாபாக்கள் இப்படி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்ச நேரம் நாங்க ஈமான் கொள்ளுவோம் அவங்க ஈமான் இல்லாதவங்களா கண்ணியத்துக்குரிய மேலான்னு சொல்ல ஈமான்ல விலகினம் உண்டாகி கொண்டே இருக்கு அதனால ஈமான் பாடுபட்டுக் கொண்டே இருக்கணும் ஈமானுக்கான உழைப்பு செஞ்சு கொண்டே இருக்கணும் ஈமானுக்கான முயற்சிகள் செஞ்சு கொண்டே இருக்கணும் அதுக்குரிய சூழலை உண்டாக்க வேண்டியிருக்க எனவே தான் கனியத்துக்குரிய வேளாண் சவரலே பெரியார்களே அல்லாவில போகல என்று சொல்ற காரணம் அது முஜாஹா தலை கொண்டு தியாக அல்லாஹ் வல்லமைகள் சக்திகள் வளர்ச்சி உண்டாக்கலாம் ஈமான் வந்து குறிப்பிட்டோட இடத்துல இருந்து கொண்டு ஈமான் கம்ப்யூட்டர் அடிக்கிறத்தை கொண்டு இந்த இந்த நவீன முறைகளை கொண்டு ஈமான் செலவங்க சொல்றாங்க அது நபியுடைய காலத்தை இருக்கே இல்லை அதனால தான் முயற்சியே இல்லை பாதுகாப்பமான பழுக உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை நினைச்சு அந்த வார்த்தைகளை பாவிக்கிறது செய்ய இல்ல இந்த காலத்துல இருக்கிற அதனால நாங்க செய்யறோம் விஷயத்துல செலவங்க பேசுறாங்க அது தாய் எல்லாவுக்காள அமெரிக்கா பொறுத்திருந்தா இப்படி கவனத்தான முஸ்லிம் பேசுறா இஸ்லாத்துடைய நாலேஜ் அவருக்கு வந்துருங்க தலை அவருடைய செவத்துல சோழலே பெரியா மாற்றமான பேச்சுகள் இந்த பேச்சுகள் சொருக்கத்துல சேர்க்காது அல்ல பாதுகாப்பு கர்தாவுடைய விஷயங்கள் தீனுடைய விஷயங்கள் உண்மைகள் எடுத்து சொன்னா எங்களுக்கு ஜீரணிக்கிறதில்லை ஈமான ஈமானுடைய எங்களுக்கு செய்யலாம் உண்டு அதை செய்யலாம் இருக்கு அநிவாயம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் அதுக்கு ஆதாரம் நான் காற்று அதுக்கு நான் புராணதீச சொல்ல வேண்டாம் எவ்வளவு பெரிய அநிவாயக்காரன் தான் என்லையீனம் என்ன குறப்பாதம் என்ன தவறு நடக்குது இது பாவம் உடத்தாவணும் கட்டாயம் பாவத்தை நானும் தவற செஞ்சு கொண்டு சமுதாயத்துக்கு வந்த தவறுகளை அறிமுகப்படுத்துறதுக்கு உழைப்ப நான் இன்றைக்கு எந்த முறையில நபியுடைய காலங்கள்ல எங்களுக்கு நூத்துக்கு நூறு அந்த அமைப்புல ஏழாற்றியும் கூட ஏதோ அதுக்கு தஷ்பீக் ஆவது அதுக்கு ஒப்பாக முயற்சிகளுக்கு முயற்சி அந்த அமைப்பை பொறுத்து நான் முயற்சிகள் செய்வோம் தியாகம் இல்லாம ஈமான் முஜாஹா இல்லாம கிடைக்கவே மாறிச்சுமான் என்பது முஜாகதா கொண்டு தியாகங்களை கொண்டு கஷ்டங்களை கொண்டு தலை நிலைமை நிற்கதிரான நிலைமைகள் வச்சு தான் படிக்க حضرت علیہ السلام ஹரத் இப்ராஹிம் அலேஸ்வலாம் அல்லாஹிட்டாங்க அல்லாட ரசூல் இமான் ஒரு விஷயத்தை விளங்கி கொடுத்துக்காக வேண்டி அல்லாட்ட சொல்றாங்க ரபி அறிணி கைப்பற்ற மௌத்தா மௌத்தாக்கினவங்களை நீ எப்படி அயா தாக்கிறாய் அதை பாப்போம் நிச்சயமா ஈமான் இருக்கு அடையாள பார்த்த எனக்கு உள்ள மா எனக்குறையானரித்துப்ரீம்லாத்துக்கு உடனே அயாத்தாக்க முறை நாலு பறவைகளை வயசுக்கு போன காலத்துல ஹரிசுலாம் நாலு பறவை பிடிக்கணும் பறவை அதை அப்படியே துண்டு துண்டாக வெட்டி அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கலந்து நாலு மலையில வைக்க சொன்னான் அல்ல ஏறி சொல்லிம்லேச கலக்கப்பட்டிருக்கிறது நாலு மலைகளையும் அது அப்படியே பறந்து அந்த நாலு மலைகளையும் உள்ள மயிலுடைய இறைச்சி சேர்ந்து அது திராய் மலை சனியத்துக்குரிய மேலான்னு சொல்ல ஈமான படிச்சு கொடுக்குற முறை இதே போல குரானும் இறங்கிச்சங்க ஜபலே நூல் மலையில வச்சு ரசூலுல்ல இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஆரம்பத்தில் கொடுக்கவும் இல்ல ரசூ அப்படியே கட்டி அணிச்சாங்க பெரிய ஜப் அலிஸ்வலா அறுநூறு இறக்கைகள் அவ்வளவு பெரிய படைப்பு அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த மலர் ரசூலுல்ல கட்டி அணைச்சா கஷ்டப்பட்டு இருப்பாங்க எழுதுறாங்களே ரசூலாட உயிர் போற மாதிரி இருந்தது எனக்கு தெரியாது இரண்டாவது கட்டி அணைச்சா இரண்டாவது அது போலதான் வருத்தமா இருந்தது எனக்குரிய கட்டி அணைச்சிதான் கத்தி அணைச்சி மூணு தடவை அதுக்கு பின்னாலதான் அப்படித்தான்ற சும்மா அங்க இன்றைக்கி நான புதிய அமைப்புல ஐமான படிக்க நினைக்கிறேன் அந்த அமைப்புல இல்ல பெரிய முஜாஹதா சம்பவங்களை பார்த்தாட கட்சி பொருட்களை விரும்பக்கூடியது அடிப்படையில் சந்தோஷம் அமையுமே இந்த முறையில வாங்க நபியுடைய முறை அபிமான சாபாக்களுக்கு அல்ல கேட்குறான் حَتَّى يَقُولَ الرَّسُولُ وَالَّذِينَ آمَنُوا مَعَهُ مَتَى அவர்கள் உசுக்கப்பட்டார்கள் இந்த ஆயிரத்துக்கு ரசூலா விளக்கம் சா பார்க்க சொன்னாங்க யார சூழல்லா எவ்வளவு கஷ்டப்படுறோம் இன்னும் அல்லாட உதவியை காணில்லை யார சூழல்லா எப்ப அல்லாட உதவி வரும் இதுக்கு ரசூல் புராணம் எவ்வளவு நோயின கொடுக்கப்பட்டதுன்னா அவங்க குழிகளை தோண்டி அந்த குழியில் அவங்களை நிறுத்தி இரும்பால சீப்புகள் செய்யப்பட்டு அந்த இரும்புகளால அவங்களோட முதுகுள்ள இறைச்சிகள் வாழப்பட்டது என்று ரசூ செல்ல சாபாக்கள் சொல்லி காட்டினான் அவ்வளவு கஷ்டப்படக்கூடிய சாபாக்களுக்கு அல்ல இதோட பட்ட கஷ்டத்தை உங்களுக்கு முன்னால் சரி வராது கஷ்டம் இல்லாம சிரமம் இல்லாம கைமுக சாப்பாடு ஜவாத்தூர்ல போறே இருந்தாலும் நல்ல பொருத்தமான ஏரியாக்கள் நல்ல கூல் என்னோட அமைப்புல பெரிய அமைப்பு அந்த லெவல்ல இது போன நன்மை கிடைக்கும் ஆனா ஈமான் கிடைக்காது ஈமான் கிடைக்காது எல்லாம் எல்லா பாக்கிறவர்களுக்கும் எல்லாத்தையும் முஸ்லீம்கள் ஆக்கிறேன் சின்ன விஷயம் அல்லாது கேள்வி சில நாடுகள் போயிட்டு அந்த பகுதியில் ஒரு பெரிய அந்த பள்ளிவாசல கண்டிருக்கிறார் அந்த பகுதியில இருக்கிற பழைய பள்ளிவாசலா இருக்கா மருத்துவ சிப்பாத்தா இந்த பகுதியில இருக்கு கனவுல கண்டிருக்கிறார் காலையில சொல்லிருக்கிறார் முஸ்லீம்கள்டே ரொம்ப ஒரு ஒரு வீதம் தான் கிறிஸ்தவர்கள் தான் கம்பியாது அங்க உள்ள ஒரு முஸ்லீம் கிட்ட சொல்லிருக்கிறார் நான் இப்படி ஒரு பள்ளிவாசல் கனவுல கண்டேன்கால பாப்பா அவங்க அவனுக்கு இருந்த சின்ன பள்ளிவாசல் ரெண்டு காட்டினாங்க அவர் சொன்னாரு இதில் அப்ப அங்க இருந்து நூத்தி ஐம்பது தூரத்துல இருக்கிறது சிப்பாத்தா அங்க இல்ல அதுதான் பழைய பள்ளிவாசல் அது காற்று தூரத்தில் வச்சு அவர் சொல்ல இதான் பள்ளிவாசலுக்கு முகமது உமானி என்று ஒரு பெரிய வயசாளி மனிதர் அவர்தான் அந்த பகுதிக்கு பொறுப்பா இருக்கிறார் நாங்க அவரை சந்திச்சோம் அவரைதான் இந்த விஷயத்த சொன்னாரு அப்ப அவர்கிட்ட அவரை சந்திக்க வச்சா அவரோட பேசி கழிச்சு அப்படியே விஸ்லாசம் தழுவினார் இஸ்லாத்தலை மாசம் அந்த பள்ளிவாசல் இருந்து மார்க்கத்துடைய விஷயங்கள் பத்தி அந்த அவருடைய சொல்லி பதினாயிரம் மக்கள் இஸ்லாத்தான் பதினை மக்கள் நானும் அந்த பகுதிக்கு போனோம் நேரடியா அந்த மக்களை பார்த்தோம் அதனால கொஞ்சம் சொல்றேன் பதினை மக்கள் இஸ்லாத்தலை இதாயத்தை அப்படியே கொடுக்க இல்ல கணவர் ஒரு பள்ளிவாசல காட்டி பதினை பேருக்கு இதாயிரு அல்லா சொல்றானே நான் நினைச்சமேன்னா எல்லா மக்களுக்கும் இதாக கொடுப்போம் ஆனா அல்லாட ஒரு முறை ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு வசூல்மார் வாரது நவிமார் உழைப்புகள் முயற்சிகள் நடக்கும் அந்த முயற்சிகளை முயற்சிகள் விஷயங்களை தெளிவாக கருத்துக்களை ஏற்றுக்கொள்வாங்களோ அவங்களையும் அந்த ரசூலையும் நல்லா பாதுகாப்பான் யார் யாரெல்லாம் அந்த ரசுல்மாருடைய கருத்துக்களை கேட்க இல்லையோ ஏற்றுக்கொள்ள இல்லையோ அவங்களெல்லாம் அழிச்சான் இதுதானே இதே இந்த முறைத்தானே வந்துச்சு நூல்த்த இருந்து இதே தருத்திருத்தான் போட்டா பெரிய பாம்பாகவும் அந்த பாம்பு பிடிச்சா திரும்ப கம்பாகும் அந்த கம்புல கம்பால ஆத்தில அடிச்சா அது அது பாதைகளாக மாறும் இப்படி நிறைய விஷயங்கள் என்ன செய்வாங்க அதாவது பிளவி குருடர் பிறக்கக்கூடிய நேரத்திலே கண் விளங்காம இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு என்ன செய்வாங்க மண் எடுத்து அப்படியே அந்த இடத்துல வைப்பாங்க பார்வை உண்டாகும் இது நான் அல்லாத ரசூல் என்ற ஆதாரம் சில அக்காட்சிகள் எல்லாம் கொடுக்கணுமே இல்லாட்டி மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே சரி நீங்க ரசூல் வந்து செஞ்சு காட்டுகளை அப்படித்தான் பொதுவான அமைப்பு எங்களுக்கு ஆதாரம் ஒன்று அதுக்கு ஆதாரங்கள் இப்படி அல்ல அட்டாட்சிகளை வெளிப்படுத்தினார் நடந்துச்சு ஏற்றுக்கொண்டவங்க தப்பினாங்க நவியரசையும் அந்த ரசூலை ஏற்றுக்கொண்டவங்களை பாதுகாத்தார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டே எல்லாத்தையும் அழிச்சார் எத்தனையோ அமைப்புல அழிச்சார் காற்றை கொண்டு அழிச்சான் நெருப்பு கொண்டு அழிச்சார் முகமத்தை கொண்டு அழிச்சார் தண்ணீரை கொண்டு அழிச்சார் இப்படி எத்தனையோ அமைப்புல கொண்டு அழிச்சார் அதே போலதான் உழைப்பு நடந்து கொண்டே இருக்கும் அல்லாட வல்லன அல்லாத அல்லாட சக்தி அல்லாதான் எல்லாம் விலங்கு எல்லாம் விலங்கினத்துக்கு அவன் அதை ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ள தயாரில்லைன்னா அதுக்கு அடுத்து நிராகரிப்படும் ஒரு விஷயத்தை விளங்கி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உண்மையை விளங்கி உண்மையை மறுத்தாத்தான் அவன் தான் காப்பீடு கிறிஸ்தவர்கள் பேச தயாரிங்கிறோம் அவங்க எங்களையே சொல்லி கொடுக்க போறாங்க வேலை செஞ்சான் அஞ்சு மூணு நாலு வருஷம் எல்லாம் வேலை செஞ்சான் இவங்களோட தான் இருந்தேன் எல்லா வேலையை பத்தியும் செஞ்சு கொடுத்தேன் எங்களுக்கு இவங்க இஸ்லாத்தை பத்தி சொல்ல இல்லையா என்ன நாங்க மாட்டி இவரோ இவர வாகனத்தை நான் தான் ஓட்டேன் இவர எல்லா பயணங்களிலும் இவரோட தான் நான் இருந்தேன் எனக்கு இவரோட உனைய பத்தி சொல்ல இல்லையா அல்ல ஆகத்தை பத்தி சொல்ல இல்ல சொற்க நலத்தை பத்தி சொல்ல இல்ல இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறான் மேலானு சொல்லி நானும் முயற்சியே இல்லை நான் அவளை பத்தி யோசிக்கவும் இல்லை கவலைப்பட இல்லை நான் எங்கள வேலை நடந்தா சரி சிலவங்க வேலைக்கு எடுக்கக் கொலையும் காஃபிகளை பார்த்துதான் எடுக்கிறது எங்கடவன் அடிக்கடி பள்ளிக்கு போவான் ஜும்மா போவான் அதனால அவன் வந்த பெரிய அலட்டி இவருக்கு அவங்க சரி வராது நடந்து நிறுத்தியான சோர்நிலை அல்ல எங்களை மன்னிக்க இந்த அமைப்புல தான் இருக்கு சூழல்களை பார்த்தா கடைக்கு ஆபிசர்களுக்கு வேலைக்கு எடுக்கிறவங்களை பார்த்தா பெண்கள் எடுத்தா இன்னும் நல்ல அதால எவ்வளவு பழுவே ஏற்படுவது அதை பத்தி பிரச்சனை இல்ல ஒன்று கொஞ்சம் சம்பளம் கொடுத்தா போதும் வேலை ஒழுங்கா நடக்கும் கலவு போய் இருக்காது அந்த நோக்கங்களோட பெண்களை மாஷா எல்லாம் நிறைய எடுத்து போட்டு சொல்லும் அதால நிறைய பாவம் நடக்குது நிறைய அறாம்கள் நடக்குதே சில இடங்கள்ல பெரும் விபச்சாரங்கள் சினாக்கள் நடக்குதே அதெல்லாம் பார்க்கல கண்ணியத்துக்குரிய மேலான் எங்களுக்கு சொருக்கோக்கா அதெல்லாம் பார்க்கத்தான் மேலானு அதனால அன்பான கண்ணியமான சோர்லே பெரியாரலே அல்லா சுகானுத்தால ஒரு முறை ஹிதாயத்தை குடுக்கிறதுக்கு ஒரு முறை வச்சிருக்கிறான் முஜாஹா ஹிதாயத்துக்கு தியாகங்கள் தாவத்துடைய இது தாவத்துடைய நடக்கூடிய காலம் எல்லாம் இஸ்லாம் முஸ்லீம்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்றைக்கு தாவத்துடைய உழைப்பு விடுபட்டு போகுமோ அண்டையிலிருந்து நாங்க பார்க்கிறோம் எத்தனையோ பகுதியில் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் இஸ்லா தொட்டு போய் கொண்டிருக்கிறாங்க ஏன் போறாங்க தாவத்துடைய உழைப்பு நடக்க இல்லாதனால போய் கொண்டிருக்கிறார் சில நாடுகளும் இஸ்லா தொட்டு போயிருக்கிறது சில ஊர்கள் அப்படியே இஸ்லா தொட்டு போயிருக்கு அமல் செஞ்சா போதும் என்னோட கமலுக்கு நாங்க நாங்க நாங்க குருவான அமலும் அமலோடு இருந்தா போதும் என்று இருக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இதுதான் நிலமை வாரதம் கொஞ்சமே சோழன் கொஞ்சம் பேசத்தோட வச்சு பார்த்தா ஒன்றுமே இல்ல வாரத்தை வச்சு அலமது நிறைய கூட்டம் பெரிய ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது அதனால அன்பியமான சோழன் பெரியார்களே எங்களை இருந்து ஆரம்பிக்க வேண்டிய முயற்சியெல்லாம் எங்களை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கிறது எங்க மக்கள் எங்களோட பிள்ளைகள் நிலைமை பொறுப்புல உள்ளவங்க இதுல இருந்து எங்களோட மகல்லா எங்க ஊரு எங்க நாடு ஊரா உலக அடிப்படையில நாங்க யோசிக்க வேண்டிக்கு பண்ண வேண்டிக்கு முயற்சிகள் தேவை எல்லாருக்கும் எங்களுக்கு முதலாக இமான் தேவை எங்கள்ட்ட இமான் வந்தா தான் எல்லாம் இது செய்யலும் அதுக்கு ஒரு அதுக்கு முயற்சி எடுத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் எங்க நாங்க உள்ளங்கள் சீராவன் எப்ப உள்ளங்கள் சீராகவும் விளங்கும் எப்ப உள்ளங்கள் ஒழிப்பு நடக்கோ விளங்க ஆரம்பிக்கும் உள்ளங்கள்ல பாடுபட முயற்சிகள் செய்யப்படும் உள்ளங்கள்ல பாடுபடுறதுக்கு சூழல் அது நல்ல ஒரு சூழல சூழல் எங்களை ஆக்குவோம் அதுக்குரிய சூழல் தான் இன்றைய தாவத்துடைய சூழல் அல்லாட பாழல மக்கள் தன்ன நேரங்கள காலங்களை ஒதுக்கி தன்னை மனைவி மக்கள் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சம் தொடர்ச்சி அப்படியே விட்டுறது இல்லை நாளைக்கு ஒரு நாலு மாசத்துக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒரு பத்து இருபது நாளைக்கு இப்படி நாங்க கொஞ்சம் விட்டுட்டு சூழல மாத்தி மசித்துடைய பள்ளிவாசல சூழல இருந்து எல்லாரும் தன்னை திருத்திகளாங்க அந்த அமைப்புல வந்து நாங்கள் அல்ல பேச்சுறான் ஹதீசுடைய விஷயங்கள் இந்த விஷயங்களை பேச கேட்கக்கூடிய நேரத்தில் அதே போல அந்த பகுதியில் உள்ள மக்களையும் போய் சந்திச்சு அவங்களுடைய பேசி கதச்சி முயற்சிகள் செய்யக்கூடிய நேரத்தில் எவ்வளவு நாள் முயற்சிகளோமோ அலட்சியத்தை மாறி உள்ளத்துல அல்ல மாற்றத்தை உண்டாங்க உள்ளத்தில் பிராக்குவார் அந்த வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு பள்ளியுடைய சூழலில் இருந்து கொண்டு எங்களை வீட்டுக்கு வந்த வேண்டாம் எங்க வீடுகளுக்கு வந்தா எங்களை வீட்டில் ஒரு முயற்சி எங்களை மனைவியை பத்தி கவலைப்படுவோம் முந்தி மனைவியை பத்தி கவலையே இல்லை மனைவி தொழுகவா இல்லையா அதை பத்தி கவலையே இல்ல உள்ள பத்தி கவலை இல்ல இப்ப ஊட்டை பத்தி யோசிப்பார் ஊட்டல தொல தொழுக அமளி பாதத்துடைய நிலம் உண்டாவணும் சூழல் சீராவனும் முயற்சி செய்வார் இதே போல அந்த அந்த ஆசத்தோட பசாருக்கு போவார் கடைக்கு போவார் ஆஃபீஸுக்கு போவார் அங்கே முயற்சியில செய்வார் தந்த கூட்டாளிமார் உண்டி மாற்றமான அமைப்புல தொடர்பை வச்சிருந்தார் அவங்கள்ட்ட முயற்சிகள் செய்வார் அவங்க திருந்தான் நல்லா திருந்த அமைப்பு இல்லை என்றால் பாதுகாத்துக் கொள்வார் நீங்களும் இல்ல முயற்சிகள் செஞ்சு அவர் வார அமைப்பு இல்லைண்டா நான் என்ன பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நான் அதனால உங்கள விலகிக் கொள்றேன் விலகிக் கொள்வார் இப்படி ஒரு சூழலை உண்டாக்கொண்டா அன்பான கண்ணியமான சூழலை அல்ல எங்களுடைய துணிய ஆக்கலத்துடைய வாக்கிய சந்தோஷமாக ஆக்கி தருவார் அவசரமாக போவனும் அதுக்கு அவன் எழுபது வருஷம் முடிய போகுது இன்னும் ரெண்டு மாசத்துல வருஷம் முடியும் எழுபுங்க தைரியம் எழுதுங்க வேலை வெற்றிகள் அந்த வேலை இந்த வேலை என்று சொல்லியே வருஷம் இப்ப முடிஞ்சு கொண்டிருக்கீங்க பிரச்சனை முடியாது அப்பறம் போக்காட்டும் பிரச்சனை முடிச்சிட்டு போவோம் என்றாலும் கிடைக்க தைரியப்படுகிற வேலான சொல்லு தேவைட ஆகரம் அதுத முயற வேண்டயான சரி வரா வெளியாவது கொண்டு தான் மாத்தங்களை எதிர்பார்க்க சும்மா ராத்திரி வாரம் மாஷால விஷயங்களை கேட்கிறோம் வெளியாக வேண்டியது வெளியாவது கொண்டு மாத்திரம் இல்லாட்டி வந்து ஒரு பயான கேட்ட கேட்ட சூடு கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் அது கொஞ்சம் வெளியே போகல மாறிடும் எங்கடைய இமான் இன்றைக்கு போற இடத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்குது ஒரு நல்ல சூழல் இருந்தா பெரிய அமைப்பு ஒரு மாற்றமான சூழல் போனாத்தூழல் ஏத்தமாயிட்டா இமான் எனவே இப்பயும் ஒரே அமைப்பு என்றால் உள்ளங்கள் உழைப்பு ரொம்ப செய்யப்படும் பெரிய செய்யப்படும் நான் எங்க போனாலும் எங்க போக்கு இப்படித்தான் இப்படித்தான் இருப்பேன் அது வெளிநாட்டுக்கு போனாலும் சரி எவ்வளவு பெரிய ஹோட்டல போயிட்டு இருந்தாலும் சரி அங்க பாவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் நான் இப்படித்தான் வாரத்துக்கு உழைப்பு செய்யப்படும் இல்லாட்டி போற போற இடத்துக்கு ஏற்ற மாதிரி வருமா பள்ளிக்கு வந்தா அப்படி பசாருக்கு போனா அப்படி வெளிநாட்டுக்கு போனா இப்படி பல ஆளாக்குகள் உதவி செய்வான் வேற யார் ஒரு நாற்பது நாளே சொல்லுங்க இந்த வருஷத்து வார மாசம் போறதுக்கு சொல்லுங்க ஒரு நாற்பது நாள் அல்ல திரும்ப செய்வான் மேலும் பிரச்சனைகள் அல்லா லேசாகி தருவாஷ் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான நிலைமைகள் மாறி மாறி வந்து போய் கொண்டிருக்கிறது நாற்பது நாள் வச்சு முயற்சியில் செய்வோம் அல்லாஹு வசதி வாய்ப்புல உண்டாயி தருவன் பெரிய அமைப்புல நாங்கள் பலவிட்டோம் என்னோட வாழ்க்கைய ஒரு அமைப்புக்குள்ள பழகிட்டோம் முயற்சியில் செய்ய வேண்டியிருக்கேன் வேற யாருக்கு நீ திரிக்க ஒரு நாப்பது நாலு இந்த மாசம் அல்லது வார மாசம் உதவி செய்வாங்க சொல்லுங்க மேலாண் மனைவி மக்களும் அவங்க பல அவங்களும் விளங்கணும் கணவன் இல்லாம காரியங்கள் நடக்கும் திடீரென்னு போத்தானே போறோம் நான் எங்களோட வீட்டுல எப்படி கொண்டாட்டிய விட்டுட்டு போறது அவ தனிய அவ தனிய வச்சிட்டு தான் நாங்க போறோம் தனியா வாழத்தான் ஓனும் நடக்கான் போலோ நடக்க போகுது எப்ப நடக்குமோ தெரியாத பயிற்சுவோம் எல்லாம் நடக்கும் நடக்கும் ஏதோ ஒரு அமைப்புல நடக்கும் நான் இல்ல எல்லாம் ஒண்ணு நடக்காதுல்ல செய்வோமா எல்லாம் வேளாண் பெருமை செய்வான் அடுத்தது மேலான சௌநிலையங்களுக்கு தெரியும் ஒரு வெளிய போயிட்டு முயற்சி எங்கட மகல்லாக்கள்ல இருந்து கொண்டு நாங்க செய்யக்கூடிய ஒரு உழைப்பு உள்ளத்துல இந்த வேலையை நோக்கமாக ஆக்கி கொள்ள மாத்தோம் அது வரைக்கும் எங்கள்கிட்ட வராது எந்த ஒரு விஷயம் அப்படித்தானே நாங்க உள்ளத்துக்கு எடுத்தாதான் அது எங்கட அதுக்கு முயற்சிகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அதனால நாங்க இது நாங்க வேலைக்கு தேவை இல்ல வேலை எங்களுக்கு தேவை இந்த வேலையை செஞ்சா அல்ல எங்களுக்கு பெரிய நன்மையை தருவாங்க என்ன பெரிய பெரிய பிரயோஜனங்கள் உண்டாகுது எங்களுக்கு தெரியாம எத்தனையோ பேர் கொள்கையாளிகளாக இந்த உழைப்பு கொண்டு எத்தனையோ பேரு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாது இந்த உழைப்பு கொண்டு ஆனா நாங்க தயார் இல்லைன்னா இன்றைக்கு எத்தனையோ பேர் அல்லா உத்தால ஹிதாயத்தை கொடுத்து அவங்களை கொண்டு வேலை செய்யறாங்க நாங்க அன்றைக்கு டெல்லி மர்களை சந்திச்சோம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கருப்பர் அவருடைய வாப்பா அவரோட வாப்பா கிறிஸ்டியனா இருக்கிறார் அமெரிக்காவில முக்கியமான ஒரு மினிஸ்டராவும் இருக்கிறார் அவர் அல்லாஹாலா அந்த வாலிபுறைக்கு ஹிதாயத்தை கொடுத்தார் அவர ரெண்டு நாணா சகோதரர்களும் அவர் சொன்னார் இஸ்லாத்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னார் பேசிக்கொண்டு போல சொன்னார் பொன்னிய வேளாண் சொல்லி அல்லாஹ் தலைப்படி நிறைய மக்களுக்கு இதாயத்தை கொடுக்கிறார் அவங்க வேலைக்காரர் அவங்க இன்னைக்கு இஸ்லாத்து எங்களுக்கு சொல்லக்கூடிய நிலைமை அல்லாஹ் உண்டாகி கொண்டிருக்கிறார் அதனால இன்ஷா அல்லா எங்கட நாடுகளே நாம பாக்குறோம் பல ஏனைய மார்க்கங்கள் இருந்து மத குருக்களாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அல்ல இதை கொடுத்து அவங்க இன்னைக்கு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய நிலைமையில இன்னைக்கு நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம் ிருக்கிறே வேலைக்கு வேலை எங்களுக்கு தேவை இந்த வேலையை கொண்டு அல்லா எங்களோட துன்யா ஆகணத்துடைய விஷயங்களை அல்லாஹ் அமைச்சு தருவார் எனவே இன்ஷா எல்லாரும் முயற்சிவோம் அல்ல விஷயம் பத்து நிமிஷத்துல காமர் சொல்லப்படும் அவசரமா தேவைகளை முடிச்சுக்கிட்டு